ஞானம் மேலிடுதல் உண்மை குறித்தற்கு என்க எங்கனம் எனின் அவ்வோர்ந்து என்பது வினை குறையாகலின் என்க உள்ளத்து அழிவில் அடுக்குந்தேனை அன்பரெலாம் உண்ண ஒழிவிலொடுக்க நூல் நோர்ந்து உரைத்தான் எனக் கொண்டு போத ஒழிவண் அடுப்பதாய ஆனந்தத்தை அன்பரெலாம் அனுபவிக்கும் பொருட்டு வேதாகம முடிவான ஞான ஆராய்ந்து ஒழுவிலொடுக்கம் என்றோர் நூலை உரைத்தார் என பொருள் கூறுவாரும் உலர் அங்கனம் கூறின் ஆசிரியர் பரஞானமுடையாரென்பது தோற்றாது அபரஞானமுடையராக பொருள்படும் அகலினும் அபரஞானத்தால் கூறப்பட்ட நூல் மிக சிரவாமையானும் அது பொருந்தாதென்க இந்நூல் இயற்றற்கேற்ற நற்பொருள் உடைமையும் சிறப்புப்பாயிர இலக்கணத்துள் ஆக்கியோன் பெயரே என முதல் நிறுத்தப்பட்ட நிமித்த காரண சிறப்புடைமையும் இச்செய்யுள் முடிவுக்கு எழுவாயாங் தலைமை உடமையும் பற்றி வள்ளல் என முதல் நிறுத்தியது என்க இந்நூலாசிரியர்க்கு ஆசாரியர் இவர் என்பது தோன்றற்கு அவ்வள்ளல் என்பதன் புடை குருராயன் என்பதை நிறுத்தியதென்க இங்கனம் ஆச்சாரியர் என்பவர் பிள்ளையாரென்பது தோன்றர்க்கு ஞான சம்பந்தன் என அதன் வடிவம் ஆனந்தமென்றும் குறிக்க மலரென்றும் முறையே வைத்து வள்ளல் மலத்தால் என நிறுத்தியதென்க தாள்கள் அன்றியும் பிள்ளையாரும் அருள் இயற்கையரே என்பது குறிக்க சம்பந்தன் என்னும் சத்தம் தோன்றியவுடன் வள்ளற் சத்தம் தோன்ற நிறுத்தியதென்க இங்கனம் நிறுத்தியவை சொற்பொருள் முறைநிலை தால் என்பதற்கும் தலை என்பதற்கும் உள்ள சொற்பொருள் சம்பந்த இன்பம் பற்றி தாழ் தலை என்றும் தலை என்பதற்கும் மேலென்பதற்கும் உள்ள உரிமை நோக்கம் பற்றி தலைமேலென்றும் பற்றி மேல் என்றும் வைத்து என்பதற்கும் உரைத்தானென்பதற்கும் பற்றி வைத்துரைத்தான் என்றும் முறையே நிறுத்தியதென்க இங்கனம் நிறுத்தியவை சொன்முறை நிலையும் சொற்பொருண் முறை நிலையுமாம் இங்கனம் முற்றும் முறைநிலை கூறப்புகின் மிக பெருகுமாகலின் ஒருவாறு காட்டினம் மற்றையவும் இவை கொண்டு உணர்க என்க இச்செய்யுள் பொருள் ஆசிரியரது அருளறிவின் மாட்சிமையை வெளிப்படையானும் குறிப்பானும் விளங்க விரித்தலின் வாகை திணையுள் சால்பு முல்லைப் பொருளின் பார்ப்பட்டதென்க என்னை சால்பு முல்லைப் பொருள் வான் தோயும் மலையென்ன சான்றோர் தன் சால்பு உரைத்தன்று என்பவாகளின் இச்செய்யுள் தன்னுள் செய்யப்படு பொருளாய் நின்ற நூற்சிறப்பை தன்னாலும் தன் உறுப்புக்களாலும் குறிப்பார் குறித்து நின்ற நன்னோக்குடை செய்யுள் என்று உணர்க அங்கணம் குறித்தவை எங்கனமெனின் இச்செய்யுள் தான் களிப்பா வஞ்சிப்பா ஆசிரியப்பா என்னும் முப்பாவினும் சிறந்த வெண்பாவாகலின் இக்குறிப்பால் இந்நூல் சரியை நூல் கிரியை நூல் யோகநூல் என்னும் முன்னூலினும் சிறந்த ஞான நூல் என்று குறித்தது என்க தான் ஈரசையான் ஆசிட்டு இருவகை தலைதழி ஒழுகிசை செப்பலோசையான் வந்தது ஆகலின் இக்குறிப்பால் இந்நூல் ஆகம முடிவும் வேதமுடிவும் கூறும் இருவகை நெறியும் ஒரு ஒருவகை நெறியா தழியிக் கொண்டிருந்தமை குறித்தது என்க தான் ஒன்றெடுத்த இரட்டை முப்பத்தாறு எடுத்துக்களை கொண்டு நிற்றலின் இக்குறிப்பான் இந்நூல் பாசம் ஒன்றெடுத்த தத்துவ முப்பத்தாறென்றும் முப்பத்தாறன் தன்மை இவையென்றும் பகுத்தறிதல் வகையும் உணர்த்துவதென குறித்ததென்க தான் நான்கடுத்த அசைகளை அசைத்து நிற்றலின் இக்குறிப்பான் இந்நூல் அத்தத்துவ முப்பத்தாறனையும் நியதிகளைதல் முறையை உணர்த்துவதென குறித்தது என்க அக்தேல் முப்பத்தாரன் மேல் நான்கடுத்தது என்னெனில் ஆன்ம தத்துவத்தின் வன்மை தோன்றற்கு ஓரசையும் வித்யா தத்துவத்தின் வழி தோன்றற்கு ஓரசையும் நாத தத்துவத்தின் பெருமை தோன்றற்கு ஈரசையும் மிகுந்தன என்க தான் 15 சீர் சீர்கொல நிற்றலின் இக்குறிப்பான் இந்நூல் ஆச்சாரியத்தன்மை சீடத்தன்மை பதித்தன்மை பசுத்தன்மை பாசத்தன்மை உபதேசத்தன்மை பக்குவத்தன்மை யோக நிவர்த்தி கிரியை நிவர்த்தி சரியை நிவர்த்தி விரத்தி விளக்கம் துறவு தன்மை அருளவத்தை தன்மை வாதனை மாண்டார் தன்மை நிலை இயல்பு என்னும் இப்பதினைந்தனையும் சீர்பெற கொண்டதென குறித்தது என்க தான் எழுவகை தலையின் இயைந்ததாகலின் இக்குறிப்பான் இந்நூல் ஆன்மதரிசனம் அருட்தரிசனம் பறை தரிசனம் பரயோகம் பரயோக நீக்கம் போத ஒழிவு இன்ப பேறு என்னும் எழுவகை நிலையும் அறிவிப்பதென குறித்தது என்க தான் தனிச்சொல் பெற்று நான்கடியுடன் நடந்ததாகலின் இக்குறிப்பான் இந்நூல் கூறும் ஒப்பற்ற ஞானமும் சுத்த சரியை சுத்தகிரியை சுத்த யோகம் சுத்த ஞானம் என நான்கு பாதத்தோடு நடப்பதென குறித்தது என்க தான் ஒருவு தொத்தொடையுடு முத்தொடையான் என்றதாகலின் இக்குறிப்பான் இந்நூல் சுருதி குரு அனுபவம் என்னும் மூன்றும் ஒத்தியென்றதென குறித்தது என்க அல்லதுவும் இச்செய்யுள் அடி நேரடியாய் விதித்த எழுத்தெல்லையின் இகவாது நிற்றலின் இக்குறிப்பான் இந்நூல் மெய் வீட்டின் நெறித்தாய் அவ்வீட்டின் நெறிக்கு எல்லையாய ஞானத்தின் இகவாது நின்றது எனினுமாம் என்க எல்லை என்னெனில் பத்தெழுத்தென்ப நேரடி களவே ஒத்த நாளெழுத்து ஒற்றளங்கடையே என்பவென்க இங்கணஙங் குறித்தற்கன்றே இச்செய்யுள் ஈற்றடியில் நூற்பெயரென வேறு அடைகொடாது தனிமையில் நிறுத்தியது என்க இச்செய்யுள் சிறப்பு பாயிரத்தது ஆயின் அப்பாயிரத்து இலக்கணம் இதனுள் இருந்தவாறு எங்கனம் எனின் வள்ளல் என்பதனால் ஆசிரியர் பெயரும் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளல் தலைமேல் வைத்து உரைத்தான் என்பதனால் ஞானாச்சாரியராகிய பிள்ளையார் அருளுபதேச வழித்தென உட்கொள்ளப்படுதலின் வழியும் இந்நூற்தொடர் தமிழ்தொடர் ஆகலின் இத்தமிழ் வழங்கு நிலமே இந்நூல் வழங்கு நிலமென கருதப்படுதலின் எல்லையும் ஒழிவிலொடுக்க நூல் என்பதனால் நூற்பெயரும் ஒழுவிலொடுக்கமென அன்மொழி தொகை பெயர் மாத்திரையின் இல்லாது நூலென விரித்தமையின் இந்நூலும் தொகை விரிவுடையதென கருதப்படுதலின் யாப்பும் உள்ள தழிவில் என்பதனால் கருதிய பொருளும் அன்பரெலாம் உண்ண என்பதனால் அன்பரெலாம் உணர்பொருட்டு இத்தியற்றுக என்று உள்ளெழுந்து எதிரிட்டு நின்றது ஆசிரியரது பெருங்கருணையென கருதப்படுதலின் கேட்போரும் உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேன் என்பதனால் பயணம் புலப்படும் ஆகலின் அவை இருந்தவாறு இங்கனம் என்க இப்பாயிரச் செய்யுள் முற்காலத்தது இவ்வுரை திருவுருப்பிரகாச வல்லற்பெருமானார் அவர்களால் செய்யப்பட்டது ஒழுவிலொடுக்க பாயிர விருத்தி முற்றிற்று